விட்டு மூணு வார்த்தையோட விட்டு முடித்துலாமா நாம எல்லாம் வாங்கப்பா போலாம் அப்படின்னு நாலு பேர் சொன்னாங்களாம் அருகதே சில பேர் சரி வீட்டில் மனைவி சொல்லிட்டாங்க கனவு சரியில்லைன்னு விட்டுலான்னு சில பேர் கிடையாது இல்லை நம்ம போலாம் அப்படின்னு சரியா போனால் இவங்க அப்படி இந்த இதோ இப்பொழுது வெளியில வர்றாங்களா வந்தா கொங்கலற்குடல் சரி சொற்கொட சவித்தார் இதுவே பேச கேட்காம நீங்க போறீங்க அப்படின்னு சபிக்கிறாங்களா யாரு மனைவிமார் கணவன்மாரை சபிக்கிறார்கள் மனைவிமார்கள் கணவன் மாற சபிக்கிறாரெல்லாம் அவ்வளவு பண்பாடுங்களா அப்படி பண்பாடுலாம் இருக்குதான் இதெல்லாம் எங்க பார்த்தாரோ என்ன பண்ணாரோ தெரியுது சரி வெளியில போன என்ன பண்ணுதுன்னாரு புட்களும் பல போகலென்று எதிரே தற்கும் பறவை எல்லாம் வருது காகம் ரெண்டு வருது சேர்ந்தாப்புல இவர்கிட்ட வந்தவனே இப்படி வந்தக்காக இப்படி போய் பிரியுது அப்படி வந்தக்காக இப்படி போகுது காகம் கட்டுதுங்கிறது கிராமத்து ஆட்கள் போக மாட்டாங்க காகம் கட்டிச்சுன்னா எடுத்த காரியம் சரி நாளைக்கு பார்த்துக்கலான் காகம் கட்டிச்சுன்னா அது கருடன் என்ன பண்ணும்னு கேட்டா வெண்டலை கருடன் சென்றிடமானால் பொருளும் தன் கூடும் இங்கிருந்து அந்த வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வந்ததுன்னா கருடன் ரொம்ப நல்லது நேர் மறுதலையா எழுதிலிருந்து நல்ல சதுனம் பார்த்தல் உண்டு இன்னைக்கு நேரத்தில் எட்டாம் பஞ்சாங்கமும் அல்லது வந்து ஆனந்த பஞ்சாங்கம் வந்து அல்ல தமிழனுடைய பஞ்சாங்கமே அது தொல்காபியத்தில் இடையூறு பட்டு இருக்கிறான் அதனால்தான் ஞானசம்பந்தவர் திங்கள் செவ்வாய்ப்புதன் வியாடன் வெள்ளி சனி பாம்பி இரண்டும் உடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே இதுல நம்மால் பார்ப்பான் இதெல்லாம் பத்தாம் சிலை கொள்கை எது ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமையா ராவு காலமா அப்படினா மறையற சொல்லி பாரு தமிழ்னா நீ எதுச்சிட்டு இருக்கிற து ஒருபாடு கரு சமயவாதி வேறையா சமயத்தோடவே சேர்ந்திருந்தான் எந்த காலத்தில் சேரலன்னு சொல்லு எங்க இலக்கியம் இலக்கியத்தோடு முருகா முருகன் இந்த சகுனம் வந்ததாம் தடுத்ததான் அதெல்லாம் வேற சொல்ற அருகர்கள் வெளியில பெறப்படுகின்ற பொழுது இன்னும் மேலும் உடனே சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க ஆமா தடவுனாருக்கா உட்கார பானம்பழம் விட காட்ட பணம்பழம் விழுந்தவனே காகம் பணம் பழத்தை போட்டது காட்டுறாரு ஏறல் எழுத்து போல்வதோர் விழுக்காடு பரிமையல் உரையில வருது சொல்லல ஏறல் என்னன்னு கேட்டீங்க இப்ப நண்டு இருக்குல்ல நண்டு அப்படியே அந்த ஈரத்துல அப்படி போயிட்டு இருக்கும் இப்படியே போயிட்டு இப்படி போயிட்டு போய் போயி போயிருக்கும் அந்த அந்த அந்த கீரல் அப்படி இருக்கும் சில சமயங்கள்ல அந்த நண்டு போன போது அது பாத்து இப்படி இப்படி போயிருக்கு இப்படி இப்படி இப்படி போயிருக்கு அப்புறம் இப்படி இப்படி இப்படி வந்து அது அப்புறம் அப்படி திரும்பி இருக்குது அப்புறம் இப்படி போயிருக்கு போனா இதுக்கு என்ன பேரு ஆனா ஆனா இது இயல்பா எதுவும் அப்படி போய் இப்படி திரும்ப எங்க நண்டு ஆனா அழுதி இருக்குது ஆனா அழுதி இருக்குது வந்ததுல ஆனா மாதிரி படுதவளதான் அது போல சீகாலில இருந்து வந்த ஒரு தம்பி நீக்குவிச்ச என்னமோ எடுத்த நேரம் அப்படி திடீர் எடுத்தது இப்படி மேல என்னமா போட்டது மந்திரமாதன்னு சொல்லிச்சு இது காக்கா உட்கார்ந்தது பணம் விழுந்தது இத போய் பெண்டுகள் பார்த்து பிரமாதப்படுத்தது இதெல்லாம் என்னுடைய முழுக்க கற்பனை இல்ல முழு பரஞ்சோதி முனிவருடைய முழுமையான விளையாட்டுகள் இதெல்லாம் சொன்னார் இப்படியெல்லாம் சொல்லி போனார் போன உங்கள் மந்திரம் ஏடொன்றில் தீட்டுக ஓரட்டு எங்கள் மந்திரம் தன்னையும் தீட்டுக இரண்டும் அங்கி வாயிடின் தோற்றது வங்கி நுங்கிடாதது வென்றதென்று ஒட்டியே நுவலா நேர ஞான சம்பந்த போய் இங்க வாயா ஒரு வாதம் வைக்கணும் எங்க பாண்டியனுடைய நோயை நீக்கிட்டேன்னு பெரிய பார்த்தாலும் என்ன நீக்கி தினமும் நிருபர பேட்டி கேட்டீங்களே பேட்டி கேண்டீங்களே நாளைக்கு இந்திய நிருபரில் கூப்பிட்டு ஓஹோ தீர்காழியில் வந்து ஒரு கன்று யாராலும் நீக்க முடியாது அந்த வெப்ப நோயை நீக்கியது என்று நிருபர பேட்டி கண்டு போறாதீங்க அப்புறம் பேட்டி காணலாம் ரெண்டு செய்திப்போ ஒரு செய்தி என்ன அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இப்ப ஒரு புதியது நீ ஒரு ஏற்ற உண்மை எழுதி போறது நெருப்புல நானும் ஒரு ஏற்ற எழுதி போடுறது எது வென்றதோ அப்பதான் வெற்றி திருவருள் சரி அப்படின்னு என்ன செஞ்சது அங்க ஒரு செக்கரம் தடைவான் உரை பதிகளில் செய்யத்தக்கதன்று இது அங்கெல்லாம் இல்லவே இல்லை இல்லவே இல்லை அதுக்கு நீ எந்த இடம் தேவை நெருப்புல போடு நம்முடைய பெரிய பிராணத்துல அந்த அரண்மனைக்கு முன்னால போட்டுகின்றது வெப்பு நோயை உள்ளே நீக்கினார் அந்த இது அனல்வாதம் அந்த நெருப்பு என்ன அந்த அரண்மனையின் முன்னால நெருப்பு வளர்த்து அதில் ஏன் சொன்னாங்க மூன்றாவது வை ஆத்துல போனார் மூன்று செய்கள ஒன்று வெப்பு நீக்கியது அரண்மனைக்குள் தீ பளத்து அதில் வெற்றி பெற்றது அரண்மனை முன்னாலே இனி ஏற்றில் எதிர்விட்டு சென்றது வைகை பெறாருமே சொன்ன ஆனா ஐயா இந்த மாதிரி நெருப்பெல்லாம் வந்து நீயும் ஏடு போடுறது இந்த மதுரையில வைக்கப்படாது ஏன் நீ மதுரை என்பது சரி கட்டி வச்சிருக்கிற ஓ மந்திர விதியனால மதுரைக்கு போய் தான் செய்யணும் தான மதுரைக்கு அப்பா அழைப்போம் ஞான சம்பந்த சரின் இதெல்லாம் அங்க இல்ல இங்கே மதுரைக்கு அப்பால அப்பாலை ஒன்று வைக்க வேணும் மந்திரம் சரி வராதுன்ற சரி திருவண்ணு போன அங்க போய் நெருப்பெல்லாம் வளர்த்து இவங்க ஏட்டையும் போட்டு நம்முடைய ஞானசமுந்தரி ஏடும் போட்டார் ஞானசமுதரி ஏடு எது போட்டது எது போட்டது எப்படி போட்டார் எடுத்து கயிறு சாத்தி பார்த்தாலும் அந்த கயிறு சாத்தி பார்க்கும்போது கடைசி பாட்டு வலது பரத்தினுடைய முதல் பாட்டு பார்க்கணும் எங்க வீட்டு தொழிலாளே இந்த முனம் அழிஞ்சிய கிடக்கும் என்ன அப்பா சொல்லி சொல்லி இந்த கயிறு சாச்சி பாக்கணும் ஒரு கார்டு போடுற அப்படி சரி என்னன்னு கேட்டா இந்த பக்கத்துல கடைசி பாட்டு அடுத்த பாதத்தில முதல் பாட்டு இது சரியா இருந்தது எந்த ஜாதகம் பார்க்க வேணாம் பொண்ணு கல்யாணம் பண்ணி பண்ணப்பா அந்த எட்டம் அங்கே கொண்டு போய் வேற ஒரு தளத்தில் வைத்து அங்க செய்த போது மண்டல் வேம்பன் கதை அதுக்காக என்ன செய்தாராம் இந்த அவங்க ஏதோ எழுதி போட்டான் அத்தின் அத்தின்னு போட்டு எரிஞ்சு போட்டுது ஆனா இவர் செய்து தான் இதுவரை பாடிய பதியங்களை தொகுத்து வைத்திருக்கிறார் கூடவே வந்தது தன்னுடைய தாய் மாமன் அதை ஏற்று அதில் கயிறு சாத்தி பார்த்தாரன் கயிறு இதான் இந்த மாதிரி இப்ப நாம கார்டு இருக்கு கார்டு பார்த்தோம் அவங்க கயிறு சாத்தி அப்படி பார்த்தார் அப்படி திறந்த உடனே என்ன பதியம் வந்தது என்ன திருநள்ளாற்று பதியம் போகம் ஆர்த்த பூன்மூல யாழ் தன்னோடும் பொன்னகலம் பாகம் ஆர்த்த பைங்க அண்ணல் பரவேத்தி இப்ப கண்ணபடியே மனசுல வருது திருவள்ளாத்து கோயில்ல சிவலிங்க பேத்து ரொம்ப சின்னது இப்படி உள்ள போயிட்டு அப்படி வந்தோம்னு சொன்ன இங்க இப்படி வெளியில வந்துதான் பெருமாட்டி சின்ன படிவம் ஒரு போட்டு அம்பாலியும் தனக்கு வேண்டியது என்ன பல பேர் ரெண்டு பேரும் பெருமாட்டி பெருமாள் பார்க்குறேன் போகமார்த்தவாவது பொன்முலையாக உனக்கு திருமணப்படுத்தினேன் இழநாட்டம் அது யோசிச்சு சொல்லிவிடுவான் எழுத நாட்டான் நான் கடுத்த வேடா நேராக திருநள்ளாறு போய் சனிக்கு ஒரு நூற்றம்பது ரூபாயில் முடிஞ்ச அபிஷேகம் பண்ணுவது போயிடுனா சரி இன்றைக்கே போடுறோம் பண்ணுவோம் கொட்ட சிவாச்சாரியார்கள்ல பெரிய கட்டிடம் கட்டி நாள் சிவாச்சாரியார் திருநள்ளாறு செல்வந்த வாங்க நம்ம தெரு அது எதனால வருன்னா இயல்பா பல தரம் தருபுராதீனத்துக்கும் சொந்தமான தேடம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் அதுல தொடர்பு உண்டு உள்துறை அதிகாரம் எல்லாம் தர்மயாஜினத்துக்கு உண்டு வெளி அமைப்பெல்லாம் அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு உண்டு இப்படி ரெண்டு இருசாரதைய அந்த அமைப்பு அது போய்டும் நம்ம இதுக்கு முன்னே இருந்த ஒரு சாமி என்ன பண்ணிச்சுன்னா நல்ல சாமி கடந்த எங்கேயும் போனீங்க எங்க திருவிழாத்துல பேசணும் அதனால ரெண்டாவது புதன்கிழமை ஆங்கில மாதத்தில் ரெண்டாவது புதன் திறந்ததுதான் பேசுறது உடனே வளம் வந்து ஆண்டவனை வணங்கலாம் மாதம் ஒரு நாளாவது திருநள்ளார் வணங்கலாம் அதனால் போகமார்த்த பூமுளையால் தன்னோடும் பொன்னகலம் பாகம் மார்த்த பைங்கன் வெள்ளேற்று அன்னல் பரமேற்றி பாகமார்த்த தோளுடைய கோபன ஆடையின் கீழ் நாகம் மார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரி திருநள்ளார் அருமையான திரு அந்த பெருமானுடைய அந்த நாகம் மார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரி எந்த பதியம் இவர் ஏற்கனவே பாண்டது அந்த பதிகம் வர அந்த பதிகத்தை எடுத்து இந்த நெருப்பில் போட்டாராம் நெருப்பில் போட்ட நெருப்பில் போடுகின்ற பொழுது வண்டியும் மற்றவங்கிற ஒரு பதியத்தையும் சொல்லி இது ஏற்கனவே பாடின பதிகம் இப்ப போடும் போது ஒரு பதியத்தையும் சொல்லி போட்டாங்க போட்டால் பச்சை பசிய பசிய ஏடு இந்த வாதத்திலும் அவர்கள் வென்றார் ஞான சம்பந்தரே வென்றார் அது எந்த இடம் என்பதை பற்றி இங்க ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு இருக்குது நீங்க ஏதேனும் மதுரை போனீங்கன்னா அந்த இடத்த வேணா பார்த்துட்டு வாங்க மதுரையில் அது எந்த இடம்னு கேட்டீங்கன்னா மதுரையை கொஞ்சம் எட்டத்தில் இருக்கு அதுக்கு அந்த இடத்துக்கு என்ன பேருன்னு கேட்டா சம்பந்த நத்தம்னு பேர் சம்பந்த நத்தம் ஏன்னா ஞான சம்பந்த போட்டிருக்கான் ஞான சம்பந்த நத்தம்னு அது இப்பொழுது சாம்ப நத்தம்னு வரங்க ஆகவே இந்த அனல்வாதம்ேட்ட பாண்டியன் அண்மனையின் முன்பு என்று சேர்க்கிறார் கூட இவர் சாம்பனத்தின் இதிலும் தோற்றார் இனி எஞ்சி இருப்பது என்ன நீ ஒரு பதவியும் போடு நான் ஒரு பதவியும் போடு ஆற்றுல எது எதிர்த்து வருவதோ அது செய்வோம் ஞானசம்பந்த கவலையே பட எது நடக்கும் இப்போ இதோ வைகையாறு வைகாற்றினுடைய கரை ஞான சம்பந்தர் அப்புறம் பாண்டி மாதேவி குலச்சிரையார் பாண்டி மன்னன் அவங்க சேனைகள் எல்லாம் அப்படி பக்கம் அவர்களை சார்ந்தவர்கள் அவங்க மனைவிமார் அவங்களுக்கு வேண்டியவங்க இப்போ வைகை கரை அப்படியே தவழ்ந்து நிற்குது ஊட்டம் எல்லாருடைய கவனம் வந்துரு எல்லா அப்படி கொண்டு வந்த போது அவர்கள் வழக்கம் தன்னுடைய அந்த அருகனை ஒரு ஏட்டத்தையும் போட்டுருவாங்க போட்டா நம்ம சினிமா வசனம் தான் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினான் கடன் கூட எதையோ வசனம் பழைய காற்று வசனம் பராசக்தியோ பராத பா பார்த்த சக்தியோ யாரு கண்டா பராத சக்தியோ அது ஆகவே அந்த ஏடு ஓடியது ஓடியது ஓடியது ஓடியது கடலின் ஓரத்திற்கே ஓடியது கடுவில் கடலின் நடுவே கலந்தது திக்குமுக்காடிட்டாங்க ஆனாலும் இவரது போகுதான் அதனால எல்லாருடைய கவனமும் ஞான சம்பந்தம் அவர் அப்பொழுது இப்பொழுதுதான் பாடுறது முன்ன சொன்னது ஏற்கனவே பாடிய பதிகத்தை அந்த தணலில் வைச்சார் இப்ப புதிதாக ஒரு பதிகம் இதுதான் மிகச்சிறந்த பதியம் பனிரண்டு இருபத்தி பாடல்கள் சொல்லுகிறார் ஒரு நூலாசிரியர் ஆவர் உரையாசிரியரும் ஆவர் இலக்கியமும் கிடையாது எந்த இலக்கியமும் கிடையாது இலக்கியம் இலக்கியமா இருக்குமே தவிர இலக்கியம் உரையும் ஆகும் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு உரை கோவை தயார் பெரிய புராணம் தரும் உரைக்கோவை என்று ஒரு தோட்டானா பல பாடல்களுக்கு உரை அப்படியே சொல்லுது சார் போற போது அதுல இந்த பாட்டுக்கு தான் இருபத்தேழு பாடல் அதுல முதல் பாடலுக்கு நான்கு பாட்டு வழக்கு வாழ்க அந்த வானவர் ஆனம் வீழ்க தன் குணல் ஆழ்கீது எல்லாம் அறநாம சூழ்க பையகமும் துயர்த்தீர்கவே வீடுகள் நல்ல மழை பொழிவதாக அவ்வளவுதான் அதுக்கு பொருள் இந்த வையகம் துயர்த்தீர்வதற்கு என்னன்னு கேட்டா வாழ்க அந்தனர்புணர் அரசன் எப்படி இருக்கணும் வேந்தரும் நாட்டில் தவறானதெல்லாம் போயணும் அரண் நாமமே சோழக எங்கும் உன்னுடைய திருநாமம் சொல்லணும் இருந்தா இந்த வையகம் துயர்தீயரும் என்பது பாட்டு இதான் முதல் பாட்டு இதற்கு தான் செய்கிழமை ஏன் வாழ்க அந்தனர் வானவராணினம் என்றார் ஏன் வீழ்க தன்முனல் என்றார் ஏன் வேந்தனும் ஒங்கு என்றார் இந்த ஒரு பாட்டுக்கே நாலு பாட்டு வழக்கம் எனவே தொல்கா பெரியபுராணம் ஒரு நூலும் ஆம் உரையும் ஆம் உரையும் ஆம் என்று இப்படி வழக்கணும் பாட்டு இந்த பதியத்தை தான் எழுதி எங்கள் ஆற்றுல போட்டோம் போட்ட உடனே அது நேரம் அந்த ஆத்தோட போகல எதிர் நீச்சல் பொண்ணு போகுதியா சொன்ன எழுத்து போகுது ஒருத்தர் கூட போய் போய் பார்த்து போனா தங்கன இடங்கேடகம் திருவேடகம்னு போறது அந்த பதி அதுக்கு என்ன ஏடு அகம் ஞானால் விடப்பட்ட அந்த ஏடு எதிர்த்து சென்று அந்த ஊரில் ஒதுங்கியது ஒதுங்கியது அதான் திரு ஏடகம் என்பது அங்க போய் ஒதுங்கியது அதை போய் குளச்சிரையார் எடுத்துட்டு வந்தார்னு சொல்லி பெரிய பிராணத்தில் இருக்குது இவர் இந்த ஏடு எதிரே சென்றது சென்றா போச்சு எதிர போச்சு அந்த ஆட்டோட போனதையும் காணல எழுத்து போனதையும் நம்மளால விரைந்தாவது பின்பற்றப்பண போயிடுதுங்க அப்புறம் தேடிக்கிட்டே போனாங்களாம் அங்க ஒரு பெரிய காடான் அந்த காட்டில் போய் இங்க இங்க இருக்கணுயா நிச்சயமா இங்க இருக்கணும் என்று இவங்க சிந்திச்சாங்க ஏன்னா அங்கே நிறைய சிக்கல் அந்த கிளையும் கிளையுமா இருக்குது அங்கே நிச்சயமா எழுந்திருக்கணும் காண அங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் கேட்டாங்களாம் எல்லாமே வரலாறு பேசுறாரு பிள்ளைகள்லாம் கேட்டாங்களாம் அதெல்லாம் ஒரு சாமி நாங்கள் இதை மாடி போயிட்டிருக்கிற சாமி எங்களுக்கு அது ஏடும் தெரியாது நாடும் தெரியாது அவங்க சொல்லிட்டு அப்ப யாரோ ஒரு பெரிய ஞானி மாதிரி என்னப்பா அவர்தான் திருவிளையாடல கொண்டு சேர்த்திருக்க எனவே சொக்கநாதருடைய திருவிளையாடலாக காட்டணும் இந்த ரெண்டு செய்தியும் அது இவருடைய கருத்து ஆனால் உண்மையில வந்து திருத்தொண்டர் வரலாறாக காட்டுவது சேக்கிலார் கருத்து எனவே ஞான சம்பந்தம் செய்தார் என்று அந்த முதலிடம் கொடுப்பது அங்கே இங்கே அந்த ஞான சம்பந்தருக்கும் பின்னணியாக இருந்து எங்க சொக்கநாதர் தான் செய்தார் என்பது இங்கே அப்பதான் திருவிழா சேர்க்கலாம் அவருக்கு அவர் பெருமானியாக இருந்து தோன்றி என்னப்பான் சொன்னேன் ஏடா துவங்கியதா இதுக்கு பாத்தியா அப்படின்னு சொல்ல அந்த பெருமானியை காட்டக்கண்ட அந்த ஏடு எடுத்து வந்தான் இப்படியாக வந்தது வந்த உடனே என்ன செய்தார் அங்க ஒரு கருத்து வெற்றினேன் வந்த உடனே என்ன பண்ண இந்த சமணரை கழுவேற்றியதுன்னு இருக்க கூடாது கழு ஏற்றியதுன்னு இவங்க ஏற்றியதா இருக்கு ஏறியதுதான் சமணர் கழுவேறியது இது மாதிரி சொன்னாங்க சொன்ன உடனே பார்த்தார் ரெண்டு வாதம் முடிஞ்சது நேரம் அந்த அமலர்லாம் திரண்டாரலாம் திரண்டு எங்கே கழுமரம் என்று அவங்க கேட்டிருக்காங்க என்ன கழுமரம் நாங்க தோற்றோமாயில் நாங்களே இந்த அரசன் வெம்முனி ஏற்றுவான் இவ்வேந்தனி என்று சொன்ன சொல்ல சொன்னதுதான் அவரையும் தாம் தாமும் ஏறினார் என்றுதான் திருத்தார் இங்க என்னன்னு கேட்ட சில பேரு அப்படி ஏறினாங்களாம் ஏறாத அங்க இருந்து பிடிச்சி ஓடனானா இழுத்துட்டு ஓடாமனா ஏத்துறா மேல என்று ஏற்றப்பட்டது என்று அதனால் இவர் தமணரை கழுவேற்றியது என்றார் அவர் தமணர் கழு ஏறியது பார்த்தீங்களா இந்த இரன்னா ஒரு இரண்ணா இருந்ததுன்னா என்ன ஆச்சு பார்த்தீங்களா ஏற்றியதுன்னு ஒரு ஆள் இருந்து ஏற்ற ஏறியதுன்னா தானே ஏறியது இதுதான் தமிழ் இதான் தமிழ் அந்த இரண்ண இல்லாட்டி என்னன்னு ஏற்றியதுங்கும் போது யார் வினை பிறர் வினை ஏறியது தினை நமக்கு தாமியே தமிழல்ல ஏறிய பாண்டி நாடு புகழே மிக வேண்டும் ஆலவாயுடைய இங்கே யார் உயர்வு பெருமானுடைய அருணும் பெருமானுடைய அந்த திருவுள்ளந்தான் உயரணுமே தவிர நம்மெல்லாம் சாதாரண அவனுக்கு கேள்வி எனவே ஞானம் நின் புகழே மிக வேண்டும் என் ஆலவாயிலுடைய மாதியே என்று பாடியதற்கேற்ப அவர்களெல்லாம் கழிவு ஏற முழுதும் ரொம்ப எப்படி ரொம்ப அருமையான சமயம் என்ன சமயம் எல்லாரும் சைவ சமயத்தை சார்ந்து பாண்டி நாடும்பதும் மிக தவழ்ந்து இருக்கிறது இருக்கும்போது ஞானசம்பந்தர் அங்கேயே இருக்கிறார் ஞானசம்பந்தர் இந்த யாத்திரை எத்தனாவது யாத்திரை எத்தனாவது யாத்திரை ஐந்தாவது தலை யாத்திரை இது ஐந்தாவது இன்னைக்கு என்னமோ நம்ம கலைமுறை பாடும்போது இடரினும் தலைரணும் பாடிச்சு அப்படி நினச்சி பண்ண ஞானசம்பந்தர் திருவாக்கு எங்கே பாடினது திருவாவூ துறையில் எதற்காக அப்பாவுக்காக அப்பாவுக்காக பணம் கேட்டு அது பிள்ளை தந்ததுன்னு சொன்னால் அறுபத்தி மூன்று நம்ம ஒருவர் வேற யாராவது இருக்க கிடையாது அப்படியும் என்ன பண்ணுச்சு எங்க போய் எல்லாம் வந்து என்ன யூனிவர்சிட்ட போய் தேடி அமெரிக்காவிலிருந்து டாலர் டாலர்லாம் வாங்கி கொடுத்ததா இல்லை இப்படி ஒரு தந்தையார் எனக்கு கேட்க பெருமானி ஈவதொன்றமக்கிளையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரணி பெருமானி இப்படி ஒரு தந்தையார் கேட்க அவங்க கேளாமல் கொடுக்கணும் கேட்டாங்க கேட்டு அடியேன் என்ன இருக்குது ஒண்ணுமில்லையே கிளையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரணி இதுதான் திருவுருளாயிருந்தா அதுக்குமே நான் அடியதான் பண்ண முடியும் என்று ஒப்பிடுறேன் அப்படி பாடிய உடல் தான் அந்த ஆயிரம் பசும் பொற்கடி வந்தது அதை எடுத்து கொடுத்தாரு உடனே பையன் கேப்பான் இந்த பாதியத்தில் இருக்காது எது இதுவோ இமை ஆளுமாறு யுவதொண்டமைக்கலையன் தான் கடைசி வரைக்குமே இருக்குது கடைசி பாட்டு கூட அலைப்போ நல்லா ஆவாடு துறை அமர்ந்த இலை வேற்பட எம் இரையை நல அமிகு ஞானசம் பந்தன் சொன்ன விலை உடை அருந்தமிழ் மாலை வல்லார் போய் விண்ணவர் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே என்றுதான் இருந்தேன் அதுல ஒரே ஒரு சின்ன குறிப்பு விலை உடை அருந்தமிழ் இந்த தமிழ் என்னது விலை போட்ட தமிழ்னர் விலை வாங்கிய தமிழ்னர் இந்த ஒரு சிறு குறிப்பு தான் இது பவுன் வேண்டியதுக்கு குறிப்புன்னு இருந்தது சரி வேண்டாரணங்கினார் வணங்கும் போது அவர் வாக்குல நல்ல வேலையா வந்துட்டு இல்லைன்னு சொன்ன இதெல்லாம் கற்பனை கற்பனை பணம் கட்ட வந்துக்குவான் இந்த முண்டம் நல்ல வேலையா நாவுக்கரு தேவாரத்தில் வந்தார் திருவாரூர் பெருமானி வணங்கினார் பெருமானி கஷ்ணசந்தி மாயிறு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பெருமானி உன்னுடைய திருவடியை உலகமெல்லாம் வணங்கும் ஏன் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆதலால் மாயிறு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கையாலை படர்தடை வைப்பர் போலும் அந்த கங்கையம்மையும் உங்க தலையில வைத்தது கீழே இறக்கலையே நாடு அடியுமே உங்க தலை இருந்தா உங்க தலை அழியாது கீழே விட்டா நாடு அடியும் அதனால படர்தடை வைப்பர் போலும் அப்புறம்தான் மூன்றாவது வரி மாயிரை ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கையாலை படத்தடை வைப்பர் போலும் யிரம் கோடில்கள்ழ்ந்த கழுமல ஊரருக்கு கழுமல ஊரர் ஞான சம்பந்த அன்பர் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரி பெருமானே அந்த கழுமள ஆயிரம் கொடுத்தீர்களே என்று உடன் வாழ்ந்த காலத்தில் இரண்டு மூன்று முறைக்கு மேலாக தன்னுடன் சந்தித்து சேர்ந்து பேசி செலுத்த நண்பராக இருக்கிற அப்பர் சுவாமியுடைய திருவாக்கினாலே கிடைத்தது அதனால இந்த இரரினும் தரரினும் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அதோட நிறுத்த மாட்டாங்க எதை படிக்கணும் இந்த ஆயிரம் கொடுப்பும் சேர்த்துக்கணும் அப்பதான் உங்களுக்கு ஆயிரம் வரும் அதனால இதுனா இதுவோ இமையை ஆடுமாறு இவதுன்ற மக்கிலேயே அதுவோ உனது அவடது தியானம் தப்படி சொன்னதுக்கு பணம் தான் எங்கே இருக்குது கழுமலை ஓரற்கு அம்பன் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவட என்ற அருமையான நாவுக்கரசர் வாக்கு இருப்பதனால அவர் கேட்க இறைவன் வழங்கினான் என்றெல்லாம் சொல்லலாம் திருமுறைகள் தான் அப்படியே உயிர் இந்த மாதிரி இருக்கு அதனால் என்னமா அவர் அதனால இந்த இந்த அமைப்பில் ஏமா திடீரெனு பாரு ஞாபகம் வந்தது நம்ம எல்லோருக்கும் இந்த மாதிரிலாம் கேட்க போயினார் வாயினால வாயிலாக ஏன்னா பொருளில்லாருக்கு உலகம் இல்லை அதனால் பொருள் உண்டாத அந்த உலகம் பாட முடியும் அதனால் அன்பிற்கு ஆயிரம் ஆயிரமாக கொடுத்து எல்லா மக்களுக்கும் எல்லா நலனும் பெருக வேண்டும் நம்முடைய ஆயிரம் ஆயிரமாக வழங்க பெற்று நல்ல நிறைவாக இருபது மூணு ரெண்டாயிரத்தில் ஐயா ஒரு நாலு லட்சம் பேர் சாப்பிட்டு வாங்க போடுறதும் எடுக்கிறது இலை போடுறது எடுக்கிறது தான் தெரியும் எத்தனை ஆன்மார்கள் அப்படியெல்லாம் அந்த சிறப்பு வழங்கி நம்முடைய குருபூர்த்திகள் எல்லா வளனும் நல்லும் மேல் மேலும் பெற்று அல்ல பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளென்றே பல்லாண்டு பொருதும் என்று சொல்லி அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்தி வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் தாய்மார்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி தெளிவுபடுத்துகிறேன்